வணக்கம் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி நட்டினையின் பொது அறிவு அறிமுகம் சே ஞான பிரியன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் காஜு இந்தியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது எனும் முந்திரி உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்கள் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது ஐ ஐ டி பாம்பே ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட நுண் செயலியை உருவாக்கியுள்ளனர் ஜெட் ஏர்வேஸின் அலுவலக இடத்தை ஹெச்டி வங்கி ஏலத்தில் விட முடிவு செய்துள்ளது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 இனி இன்றைய கேள்விகள் ஆற்றல் பயன்பாட்டிற்காக பி சி உடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது இரண்டாவது கேள்வி பி சி சி ஏ யின் வருடாந்திர உள்ளூர் கேப்டன்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்